வணக்கம் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி நற்றினியின் பொது அறிவுக் குயிலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. வில்வித்தை உலக சாம்பியன் இரண்டாயிரத்தி நடைபெற்ற நாடு நெதர்லாந்து 2. உலக காஸ்ட்ரானமி தினம் அனுசரிக்கப்படுகின்ற நாள் ஜூன் இருபதாம் தேதி மூன்று தன்னார்வ இரத்த தானம் ஒரு சமூக இயக்கமாக மாறியுள்ள மாநிலம் மிசோரம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மாநிலத்தில் அனைத்து ரயில்வே நிலையங்கள் செப்டம்பர் முதல் வாரத்திற்குள் பயணிகளுக்கு இலவச வைஃபை இணைப்பை வழங்க உள்ளது இரண்டு பெண்களின் வேலைவாய்ப்பு விகிதம் எந்த மாநிலத்தில் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது மூன்று எந்த இடத்தில் வாழ்சம் இருபத்தி புதிய வகை தாவரங்களை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி